நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் இப்ப நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய உயிரை எப்படி ஆபத்தான மிருகங்கள்ட இருந்து காப்பாத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு பஞ்சதந்திர கதையை சொல்ல போறேன் ஒரு காட்டுல ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டுக்குட்டி வாழ்ந்து வந்தது அது பக்கத்து காட்டுல வசிக்கக்கூடிய தன் நண்பனை பார்த்து வர்றதுக்காக கிளம்புச்சு கிளம்பும்போது தன்னுடைய நண்பனுக்கு அன்பளிப்பாக ஒரு குடம் தேனை எடுத்துக்கிட்டு கிளம்புச்சு தேன் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு கிளம்புச்சு இந்த ஆட்டுக்குட்டி அந்த தேன் குடத்தை எடுத்துக்கிட்டு காட்டு நடந்து போகும்போது திடீர்னு மழை வந்தது மழை வரவும் இந்த ஆட்டுக்குட்டி அங்கேருந்து ஒரு குகைக்கில் போய் நனையாமல் ஒதுங்கிறதுக்காக போச்சு உள்ளே போன பிறகு தெரிஞ்சது உள்ள ஏற்கனவே ஒரு சிங்கம் ஒரு புளி ஒரு ஓனாய் மூணும் இருந்தது ஆட்டை பார்த்ததும் சிங்கத்தோட நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சது வா வா பயப்படாம வா அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு நாங்களும் மழைக்காக தான் இங்க ஒதுக்க வந்தோம் வா வா அப்படின்னு சொல்லி புலி சொல்லுச்சு அப்ப ஓனாயி சொல்லிச்சு நீயும் மழைக்காக தானே இங்க வந்த வா வந்து பயப்படாம நெல்லு அப்படின்னு சொல்லிச்சு இப்ப இந்த மூன்று மிருகங்களுமே என்ன நினைச்சதுனா சே நம்ம தனியா இருந்திருந்தோம்னா இந்நேரம் இந்த ஆடை அடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றதான் மூன்று மிருகங்களோட எண்ணமா இருந்தது இந்த மூன்று மிருகங்களும் தனித்தனியா மனசுல என்ன நினைக்குது அப்படிங்கிறத இந்த ஆட்டுக்குட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அது என்ன சொல்லுச்சுனா இந்த குடத்துல இருக்க தேனை காமிச்சு இதுல ஒரு மருந்து வச்சிருக்கேன்னா இந்த மருந்த வந்து சாப்பிட்றவங்க இந்த உலகத்திலே பெரிய பலசாலியா மாறுவாங்க அதனால என்னுடைய நண்பனுக்கு கொண்டுகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆட்டுக்குட்டி அப்ப சிங்கம் சொல்லுச்சு அப்படியா சங்கதி அப்போ எனக்கு கூட நான் தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் ஆடு சொல்லிச்சு இதை வெறுமனே சாப்பிட முடியாது இது கூட ஒரு பொருளை கலக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ சிங்கம் சொல்லிச்சு என்ன கலக்கணும் சொல்லு நான் கொண்டு வந்து கலந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு வந்து ஓனாயோட வால் இருக்கு அந்த வாளை இதுக்குள்ள ஊற போட்டு மூன்று நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டா நீங்கள் இந்த உலகத்துல பெரிய பழசாலி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு கேட்ட அந்த ஓனாய்க்கு பக்குனு ஆகிப்போச்சு என்னது என்னோட வாழை பிச்சு அந்த மருந்துக்குள்ள ஊற போடணுமா ஐயோயோ அப்படின்னு பயந்துகிட்டு மெதுவாக சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு ராஜா என்னை அப்படி பார்க்காதீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது அந்த ஆட்டுக்குட்டி அதோட விடாம சிங்கத்துக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் பெரிய பலசாலி இந்த ஓனாய்க்கு பிடிக்கலை போல் இருக்கு அதுதான் வந்து வாழை தர போகுது வாழை கொடுத்தா என்ன உயிரா போயிடும் வால் தானே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சிங்கம் வந்து ஏய் ஓடாத நில் ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுச்சு மலையில நினைஞ்சுகிட்டே ஓனாய் ஓட இன்னைக்கு எப்படி அந்த ஓனாய பிடிச்சு அதனுடைய வாழை அறுத்து எடுத்துக்கிட்டு வந்துடணும் முடிவோட சிங்கம் அதை துரத்திக்கிட்டே பின்னாடியே போச்சு இப்ப குகைக்குள்ள புலியும் ஆடு மட்டும்தான் இருந்தது இப்போ புலி நினைச்சது நல்லது சிங்கமும் போயிடுச்சு ஓனாயும் போயிடுச்சு இப்போ நம்ம ஆடை அடித்து சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு புளி வரும்போது அந்த ஆட்டுக்குட்டி புளியை பார்த்து சொல்லிச்சு உண்மையிலே நான் உன்னை சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன்னு தான் சொல்லணும் அந்த மருந்தில் கலக்க வேண்டியது ஓனாயோட வாழ் கிடையாது புலியோட இதயம் அதை நான் சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருந்திருக்கும் இந்நேரம் சிங்கராஜா உன்னை கடிச்சு கொதறி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட புலி இந்த ஆட்டை நம்ப முடியாது சிங்கம் திரும்பி வந்ததும் உண்மையை சொன்னாலும் சொல்லிடும் நாம் உயிர் பிழைச்சி எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புளியும் அந்த குகையை விட்டு மெதுவாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிது அப்போ ஆட்டுக்குட்டி கிண்டெல்லாம் கேட்டது மழை பெய்துதே எங்கே போகிற அப்படின்னு கேட்டது அதுக்கு புளி சொல்லிச்சு என்னுடைய நண்பன் ஒருத்தனை நான் சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன் அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு நான் வர்றேன் அப்படின்னு ஒரே ஓட்டம் பிடிச்சி புளி அங்கேருந்து இடத்த காலி பண்ணிக்கிட்டு போயிடுச்சு எதிரிகள் எல்லாரும் போன பிறகு அந்த ஆடு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மழை விட்டதும் தேன் இருந்த அந்த குடத்தை தூக்கிட்டு தன்னுடைய நண்பனை பாக்குறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சது எவ்வளவு புத்திசாலித்தனமான ஆடு பாத்தீங்களா சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்